كما باربت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأسحابه وأهل بيته أجمعين وأوتيكم عباد الله وإياي أولا بالتقوى الله إن تقوارات العمر وطع الله آخر العمر وآلانيه أما بعد فقد قال الله تبارك وتعالى في قرانه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن واما اوحينا الى نوح والنبيين من بعده واوحينا الى ابراهيم وولدنا ايلا ويساق ويعقوب والاخبار وعيسى وايوب ويونس وهاون وسليمان وااتينا داوود وداوود மேலான நாயகம் அன்னவன் மேதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அனுபவம் தமது வாழ்விலை பின்பற்றி வெற்றிகளை கண்டாருமே முஸ்லிமான மீனான ஆண்கள் பெண்கள் யாவரு மீதும் அல்லாஹுடைய சாந்தியம் சமாதானம் உண்டாகட்டுமா என்றோரு நாள் இவ்வளவு அணிந்ததன் பின்னால் மேலான ஜென்மத்துற சிறதோஸ் என்ற தோருக்கம் கடைக்கட்டுமாக துவாசிக்கிறேன் அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களை அல்லாஹனுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகிய அல்லாஹனுடைய மஸிதிகளை ஒரு ஊரிலே முஸ்லீம்கள் வாழுகிறாக சொல்லக்கூடிய அடையாளம் மசித் இருப்பது எனவே அந்த மசிதிலே நேர காலத்தில் வந்திருக்கக்கூடிய அல்லாஹுவின் நல்லடியார்களை வல்லவர்களை நல்லவர்களே எல்லா சொந்தளும் அல்லாஹுவை பயந்து தம்முக ஓடு வாழ்ந்து கொள்ளுமாறும் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் கட்டளை எட்டி வைக்கிறேன் எனவே எல்லா தொந்தர்ப்பங்களிலும் எங்களுடைய சக்திக்குட்பட்டவர் அந்த அல்லாஹுவை எல்லா நிலைமைகளும் பயந்து வாழ்ந்து கொள்ளுமாறும் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் இந்த தகுவாவை கொண்டு வந்து இத்துக் கொண்டிக்கொள்கின்றேன் அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹப்பு இந்த உலகத்திலே திறந்த மார்க்கமாக தீனுரா மார்க்கத்தை அல்லாஹ் தந்தரிப்பறாங்க மார்க்க்க்கம் எப்படி சிறப்பானதோ அதே போல அந்த மார்க்கத்தை எங்களுக்கு விளங்கப்படுத்திய தெளிவுபடுத்தியோ அழைவ செல்லம் அவர்களும் சிறந்தவர்கள் அவ்வளோ மாதம் வந்து ரபியூனில் அவ்வளதம் வந்துவிட்டால் நாம் எல்லாம் கண்ணியமானவர்களே சொல்லலாஹோ அழைவருடைய பிறப்பையும் அவருடைய அந்த இறப்பையும் அவருடைய வரலாறுகளை பேசுவது வழக்கம் எனவே சொல்லி அவர்கள் மாதம் துறை இன்னும் ஒன்பது நாட்களில் சொல்லம் வாங்க அலைவசல்லம் அவர்களை இந்த பூ உலகத்திற்கு பூத்த அந்த நாளையும் இந்த உலகத்தை விட்டு பிரிந்த நாளையும் நாம் அடைய எனவே அன்பானவர்களே சொல்லவாக அலைவ செல்லும் அவர்களுடைய அற்புதம் சொல்லவாக அலைவதனவர்களுடைய சிறப்பு சொல்லவாக அலைவதனவருடைய பிறப்பிலே உள்ள விசேட தன்மைகள் போன்றவையை இன்றைய ஹுத்துபாவிலே பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கிறேன் அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த உலகத்திலேயே சொல்லவாக அலைவ செல்லும் அவர்களை விட சிறந்தவர்கள் யாரும் இருக்க முடியாது செலவாக அலைவத வாழ்க்கையே ஆச்சரியமான வாழ்க்கை முழு உலகத்திலே வாழக்கூடிய அனைவர்களுக்கு முன்மாதிரி முஸ்லீம்கள் முஸ்லிம்களுக்கு முன்மாதிரி அவரது நாயகம் செலவாக அலைவசலம் அவர்கள் எனவே சொல்லவாக அலைவத்தலம் அவர்களுக்கு தனிப்பட்ட சிறப்புகள் இருக்கின்றன எல்லா துறைகளிலும் தனிப்பட்ட சிறப்புகள் இருக்கின்றன அந்த சிறப்புகளை சுருக்கமாக பார்த்துவிட்டு செலவாக வலியவற்றின் அதிசயம் என்ற தலைப்புக்குள்ளே நுழைவது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறது அன்பான அல்லாஹூபின் அடியார்களே ஏனைய நபிமாறு பொறுத்த வகையிலே அந்த நபிமாறுகள் ஒரு கூட்டத்தாருக்கு அல்லது ஒரு கிராமத்துக்கு அல்லது ஒரு குடும்பத்துக்கு நபியாக அனுப்பப்பட்டார்கள் அதற்கு நாயம் செலவாக வலிவத்தவர்கள் முழு குடும்பத்துக்கும் நபியாக அனுப்பப்பட்டார்கள் வருகை என்பது மனித உலகம் ஆலமுல் ஜின் ஜின்னுடைய உலகம் ஆலமுல் மலாரிகா மலகுமாருடைய உலகம் எல்லாருக்கும் கனி உலகம் எல்லாவற்றுக்கும் சொல்ல வருகை என்பது தனித்திறப்புகளை இன்னும் ஒன்றுதான் நபி சொல்ல வளைவதே அவர்கள் எப்போதும் வருகின்றார்களோ அந்த காலத்தில் வாழக்கூடிய எந்த நபியாக இருந்தாலும் சொல்லாக வலைவ செலம் அவர்களை தான் பின்பற்ற வேண்டும் இது முக்கியமான ஒரு சிறப்பு சொல்லலாக வலைவத்தில் அவர்களுக்கு இமாம சொல்ல வலைவத்தில் அவர்களை வலைவ செலும் அவர்களை அல்லாஹ் எல்லா நபிவார்களுக்கும் தலைவராகவும் அல்ல ஆகியிருக்கிறார் அன்பான அல்லாஹர்கள் நடிகார்களே அது மாத்திரம் அல்ல நாங்கள்லாம் களிமா சொல்லக்கூடிய எல்லா சந்தர்ப்பங்களிலும் சொல்ல வலையோசிய பேரை சொல்லித்தான் அது ஒரு சிறப்பாக இருக்கிறது அதே போன்று இன்னும் என்னன்றா எங்களுடைய நாளையிலே அல்லா சேர்க்க போகலாம் நம்மளுடைய நாம் எல்லாம் வரி சொல்ல இருக்கிறோம் குரான் என்றேன் இந்த குரான் என்ற அற்புதத்தை குரான் என்ற மிகப்பெரிய புரோஹிதாவை சொல்லவா வலையுத்த அவருக்கு அல்லா கொடுத்தான் குரான் இறக்கப்பட்ட மாதம் மாதங்களிலே சிறந்த மாதம் குரவான் இறங்கிய இரவும் எல்லா இரவுகளையும் திறந்த இரவும் கொண்டு வந்த வானவர் அவர்களை பேர் அணைக்கலாம் எல்லா வானவர்களுக்கும் தலைவர் கண்ணியமானவர்களே அந்த குரானை சுமந்து கொண்ட சொல்லவாகவும் அனைவரும் அவர்களும் எல்லா ரத்துமார்களுக்கும் எல்லா நபிமார்களுக்கும் தலைவர் அவர்கள் தான் சுமந்து இந்த அன்பானவர்களே அது மாத்திரமல்ல நாளைய ஷையாவத்துடைய நாளையிலே சொல்லவதாக அனைவருடைய அவருடைய பரிந்துரை இல்லாமல் யாரும் சுவருக்கம் செல்லவும் முடியாது ஒன்றோ இந்த நபியை பற்றி நீங்கள் என்ன சொல்கின்ற இந்த நபியுடைய விடயத்தை பற்றி என்ன சொல்கின்றீர்கள் சில மனிதர்கள மருமையிலே சொல்லுவார்கள் எனக்கு தெரியாது இந்த நபியுடைய வரலாறு சொல்லப்பட்டுக்கு இந்த நபியுடைய முன்மாதிரி சொல்லப்பட்டு எனக்கு தெரியாதே என்று நாளைய வறுமையிலே சிலர் புலம்புவார்கள் அதனால் நபியை பின்பற்றக்கூடியவர்கள் கண்ணியமானவர்களை நாளைய வறுமையில சொல்லுவார்கள் இவரை தெரியும் இவர்தான் எங்களுடைய தலைவர் இவர்தான் பரானுக்கு தத்தீன் இவருடைய வாழ்க்கையை தான் முன்மாதிரியாக நாம் கொண்டோம் கண்ணியமானவர்களை இவர்களுக்கு சொல்லலாக தப்பாட்டு கிடைத்து இவர்கள் துவர்க்கம் சொல்லுவார்கள் அது மாத்திரமல்ல நபி சொல்ல வரைவச குறித்து இன்னும் ஒரு சிறப்புகள் அப்படியே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சகாபாக்களுடைய வரலாறுகளும் அந்த எங்க பிறந்தார்கள் எ வாழ்ந்தார்கள் அந்த சகாபாபுடைய தாய் யாரு சகப்பன் யாரு எங்க திருமணம் முடித்தாரு அவருடைய பிள்ளைகள் யாரு எங்க கல்வி கற்றாரு எந்தெந்த உத்தாதமாக இந்த மார்க்கத்தை படித்துக் கொண்டாரு அதே போல என்னென்ன அவர் பாண்டிப்பியம் பட்டார் இறுதியாக அவர் எங்க மரணித்தார் எங்க வரலாறு சொல்லலாக வரை செய்திகளை சொல்லக்கூடிய அந்த வரலாறையும் அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருக்கிறார் இது சொல்லலாக வளைவத்தவர்களுக்கு அற்புதமாக அது மாத்திரமல்ல ஏனையை நபிமாறு விளைவிடவும் சொல்லவாக வரைவற்ற அவர்களை அல்லாஹ் ஒவ்வொன்றாக சொல்லலாக வரைத்தவரைய அங்க அவயங்களை பற்றி அல்லா பேச இருக்கிறார் சொல்லலாக வரைவத்தவருடைய பார்வையை பற்றி அல்லா பேச இருக்கிறார் சொல்லோ என்னுடைய பார்வை எப்படிப்பட்ட பார்வை மாதாவல் வரோமா சவா நபியுடைய பார்வை நபிகள் நாயும் சொல்லல்லாஹோ என்னுடைய பார்வை மீனான பார்வை அல்ல அந்த பார்வை வழிகட்ட பார்வை அந்த பார்வை படிப்படி உள்ள நல்ல பார்வை என்பதாக அல்லாஹ் சொல்றான் நபியுடைய பேச்சை பற்றியும் வரைய வச்சல அவங்க தான் இஷ்டப்பட்ட மாதிரி பேசப்பட்ட அவரோட வகையால் வரக்கூடிய ஒரு வார்த்தை அது வகையுடைய வார்த்தை அல்லாஹ் சொன்னாத்தான் பேசுவார்கள் எனவே நபி சொல்ல பார்வையை பற்றி எல்லாம் பேசிருக்கிறான் அவர் பேசக்கூடிய பேச்சை பற்றியும் இன்னும் ஒரு இடத்துல அல்லா நபி சொல்லி சொல்லி உள்ளத்தை பேசுகிறான் அல்லா நபியுடைய கல்வை பற்றி பேசுகிறான் கனிமானவர்களே நபி சொல்ல வரைவர் சொல்லும் அவருடைய உள்ளம் சொட்டான உள்ளம் அநியாயம் செய்ய கூடியவர்களை மன்னிக்க கூடிய உள்ளம் நல்லா சொல்லுகதான் நபியின் நாயகமே உங்களுக்கு இந்த சொத்தான உள்ளத்தை தந்தது நாங்க இந்த உள்ள மக்கள் எல்லாம் உங்களை விட்டு இரண்டோடு இருப்பாங்க அலுப்பா அல்ல நபியுடைய உள்ளத்தை பிரித்து அது மாத்திரமல்லி எனவே அன்பாடுகளே இது சொல்லலாக அல்லாஹ் கொடுத்த தனிப்பட்ட சிறப்பாக இருக்க இன்னும் சில சிறப்புகளை பார்த்தால் சொல்லல்லாக வளைவசன வகைகளை அல்லாஹ் சிறப்பு பெயர்களை போட்டு அழைக்கிறான் ஏனையின் அபிமாறுகளை பற்றி அல்லாஹ் பேசுகின்ற போதும் யாதூதா யாய ஐயா அல்லா ஏனே நபி மாதிரி பேரை குறிப்பிட்டு பேசுகிறான் சொல்லலாஹோ சவுண்டு அல்லாஹ் பேசுகின்ற போதும் யா ஐயோ ரத்தூர் யா ஐயோ நபின் யா ஐயோகல் முத்தி யா ஐயோ முத்தம் சொல்லவாஹோ அலைவசனவுடைய சிறப்பு பேருகளை சொல்லலாம் பேசுகிறான் சொல்லுடைய இடத்துல அதே இருபத்தி ஒன்பதாவது ஆய் ஒரு இடத்துல அல்ல நவீன பேரை சொல்ல இன்னும் ஒரு இடத்துல இரண்டாவது அதே போல் நாற்பதாவது ஆயத்தில் மூணாவது நூத்தி நாற்பத்தி நாலாவது ஆய் இந்த இடங்கள்ல கணியமானவர்களை அல்லாஹ் நாலே நாலு இடங்கள்ல நபி சொல்லாஹுடைய பெயரை அல்லாஹ் சொல்ல அதே போன்று நபிமார்களுடைய சுமாராக பத்துக்கு மேற்பட்ட நபிமார்களுடைய பெயர்கள் அல்லாஹ் ஒரே ஆயத்தில சொல்லுகிறான் வகையைப் பற்றி சொல்கின்ற ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான் كما أوحينا إلى نوح والنبي من بعده ووحينا إلى إبراهيم وإسماعيل وإسحاك ويعقوب والأسفات وعيسى وعيوب ويونس ومارون وسليمان وآتينا داود زبورا سورة الثانية ورحمنا في آية الله பத்துக்கு மேம்ப நகனைய பேரல ஒரே ஆயத்தில் கண்ணியமானவர்களை சொல்லலாம் அதே போன்று வாழ்க்கைய அற்புதமாக இருக்கிறது சொல்லலாக அலைவசனம் அவர்கள் அவருடைய குறப்பும் இறப்பும் ஒரே நாட்டான் சொல்லலாக அலைவசன அவர்களுடைய பின் அதிகாலை இந்த நேரத்தில் தான் சொல்லதாக அலைவதற்கு மக்காவிலே பிறந்தார்கள் சொல்லலாக அலைவதயமான சொல்லலாக அலைவசும் அவர்களுடைய தாய் அவினா ரோயா அண்ணா அவர்களுக்கு சிறிய வருத்தம் இருக்கிறது அந்த புரட்ச பார்ப்பதற்காக சொல்லக்கூடிய ஒரு தாய் பக்கத்தில் இருக்கிறார் சொல்லுவாங்க அவர்களுக்கு அந்த குழந்தை கிடைக்கின்ற போது எந்த வருத்தமுமே அந்த தாய் அனுபவிக்கவில்லை என்பதாக சொல்லக்கூடிய அந்த தாய் சொல்கிறார் அழுதான் சைத்தானுக்கு எதிரியான ஒருவர் சைத்தானுடைய சூழ்ச்சிகளை முறையடிக்க கூடிய ஒருவர் சைத்தானுக்கு இடம் கொடுக்காத ஒருவர் அதுதான் ார் என்பதால் போதும் உள்ளங்களை ஈற்றியின் சுப செய்திகள் வந்தவனுமே இருந்த சொல்ல வளைவச அவர்கள் தாய்க்கு எந்த வருத்தமும் இருக்கவில்லை அதே போ சொல்லும்டி துண்டிக்கப்பட்ட நிலைமையில தொல் குடி வெட்டப்பட்ட நிலைமையை தான் சொல்லவாக வளைவதார்கள் அதே போன்ற சொல்லுவதால் நிலைமையில் தான் பிறந்தார்கள் பிறந்ததும் பக்கத்தில் இருக்கின்ற சொல்லக்கூடிய தாய் அந்த குழந்தையை கையிலே எடுக்கின்றார்கள் அந்த குழந்தையுடைய மேனியிலே எந்த இரத்தையும் பார்க்கவில்லை அவர்கள் சொல்கின்றார்கள் எத்தனையோ பிரசவங்களை நான் பார்த்திருக்கிறேன் என்பதாக அந்த சிபாபின் சொல்லக்கூடிய பெண் சில பண்ணுறது அதே போல ஹத்தானி திரோ காலான் ஒரு கூட படித்தார்கள் அவர் அவர் வயிற்றுல படித்து காட்டுகிறார் ஏண்ட கண் நபி சொல்ல வலைவசில அவருடைய அழக போல் ஒரு அழக இந்த உலகத்துல ஏண்ட ஆயுள் பார்த்தது கிடையாது என்பதாக அவர் ஒரு வயிற்றுல அழகாக படித்து காட்டுகிறார் எனவே சொல்லவாக வலைவசனுடைய அழகு இருக்குதே ஒரு அற்புதமான அழகு அது யாராவது பார்த்து கொண்டிருந்தா அந்த அழகு அழகாக இருக்காது அழகு கூடிக்கொண்டே போவோம் அது நபி சொல்லவாக வலைவசன் அவருக்கு அல்ல கொடுத்த ஒரு வித்தியாசமான சிறப்பு கணியமானவர்களே பிறந்து சில நிமிடங்கள் போனதுக்கு பின்னால் அந்த குழந்தையே படுக்க வைக்கின்றார்கள் படுக்க வைக்க கொஞ்சம் வெள்ளையிலே போய் வந்ததுக்கு பின்னால் பார்த்தா அந்த புல் அப்படியே சுஜூதுரிய நிலைமைக்கு போன சுஜூதுரிய உறுப்புகள் அப்படியே சுஜூத முழுமையான சுஜூதுரி நிலைமைக்கு சொல்லவதாக ஆலயத்தில் சென்று அதுக்கு பின்னால் அந்த குழந்தைய அந்த தாய் தூக்கி எடுத்தான் கண்ணியமானவர்களே அதுக்கு பின்னால அந்த இடத்துல அப்படியே அந்த சாம்பரா அறையை போட்டு இருந்த ஒரு விடமாக இருந்த அந்த சந்தர்ப்பத்திலே ஒரு அசரீதியான ஒரு சத்தம் வந்தது சூரியன் எங்கெல்லாம் படுகிறதோ சூரியனுடைய வளிச்சம் எங்கெல்லாம் படுகிறதோ அங்கெல்லாம் இந்த குலதனுடைய பிரகாசம் இந்த குழந்தை சொல்லக்கூடிய தூது மார்க்கம் ஏற வேண்டும் என்ற ஒரு அச்சம் அது மாத்திரமல்ல இந்த குழந்தை பாதுகாக்கப்பட என்ற ஒரு சத்தமும் அங்கிருந்து வழியானது மேலும் அந்த அச்சரீதியான சத்தத்திலே சொல்லப்படுகிறது இந்த பிள்ளைக்கு ஆதம் அலிம் அவருடைய குணத்தை கொடுங்கள் அவருடைய தெளிவை கொடுங்கள் அவர்கள் எல்லாம் கட்டுப்பட்டு வழிபட்டதை போன்ற ஒரு தன்மையை கொடுங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பேச்சின் திறன் அதாவது பேச்சிலே உள்ள போன்றே இந்த நபிக்கு கொடுங்கள் கொடுக்கப்பட்டதை போல் நுண்ணறிவு ஹெக் மத்தை இந்த குழந்தைக்கு கொடுங்கள் ஒரு அவருடைய சுப செய்தி அதை கொடுங்கள் அதே போன்று யூசுப் அலித்து அவருடைய அழகை கொடுங்கள் அவர்களுக்கு கொடுத்த தைரியத்தை கொடுங்கள் எத்தனையோ சூரியக்காரர்கள் வந்தாலும் அந்த சூரியக்காருக்கு இடம் கொடுக்காமல் அங்கே வெற்றி பெற்றார்கள் அந்த தைரியத்தை கொடுங்கள் வழிபட்டு பணி நடந்ததை கொடுத்த அந்த உள்ளத்தை போன்று கஷ்டமான சந்தர்ப்பங்களிலும் நோயுள்ள சந்தர்ப்பங்கள் அல்லாவை புகழுகின்ற அந்த நாவை அல்லாவை அந்த உள்ளத்தை கொடுங்கள் அதே போலா துலா அவரு கொடுத்தித்தனத்தை நினைவு கொடுங்கள் அதே போனா அலி அவரது சாதாரண ஒரு வாழ்க்கை இந்த நதிக்கு கொடுங்க என்பதா அங்கு ஒரு சத்தம் வந்தது கண்ணியமானவர்களே எல்லா நபிமாருடைய சிவக்கும் எல்லா நபிமாருடைய அகலாக்கும் இந்த நபிக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று அங்கு ஒரு அச்ச சத்தம் அவர்களுக்கு நெருப்பை வணங்கக்கூடிய மக்கள் எல்லாம் தெய்வீக ரீதியான ஒரு நெருப்பு கொண்டு ஈரானிலே பத்திக்கொண்டிருந்தது அது ஒரு வருடம் இரு அல்ல சுமாராக வருடங்களாக அந்த நெருப்பு பத்திக்கொண்டிருந்தது அணையாமல் சொல்லலாக வளைவத்தில் அவர்கள் பல நாடுகள் இருந்து வணங்குவதற்கு அவற்றை செல்வார்கள் அந்த நெருப்பு சொல்லலாக வளைவதின் போது அது அணைந்து விட்டது பலமாக்கள் இதற்கு விளக்கம் எழுதுகின்றார்கள் ஹக்கு இருக்குதே ஹக்கு மேலோங்கும் உண்மை மேலோங்கும் இதே கருத்தை அதிலும் குறிப்பாக இமாம் அலை அவர்கள் விளக்கத்தை சொல்லுகின்றார் அதே போன்று சொல்லலாம் அலைவசம் அவர்கள் இந்த குழந்தை சொல்லலாம் அலைவசனம் அவர்கள் கிடைத்திருக்கிறார்கள் அந்த குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறார் அவர்களை அதாவது பால் கொடுப்பதற்காக அந்த கொடுப்பதற்காக அவர்களை சாய கிளையாரத்திலே கொண்டு செல்கின்றார் கண்ணியமானவர்களே ஆரம்ப காலத்திலே அரபியரிடத்திருந்த ஒரு தன்மைதான் அக்காலத்திலே நகரப்புற அரபிகள் தங்களது குழந்தைகளுக்கு பால் உட்டுவதற்காக எதற்காக நகரப்புறங்களிலே பிறந்த அந்த குழந்தைகளுக்கு தொற்று நோய்கள் வந்துவிடக் கூடாது அந்த குழந்தை தெளிவான அரபு பேச வேண்டும் அதே போல உடல் உறுதி பெற்று நரம்பு வலிமை அடைய வேண்டும் திறம்பட அரபை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டியக்காலத்துல நகர புறங்கள் கிடை குழந்தைகளை செவில தாய்களை தேடி அந்த குழந்தைகளுக்கு பால் ஊட்டுமாறு கொடுப்பார்கள் இப்படி சொல்லலாஹோ அனைவர்த்தல்ல அவர்களை அப்படியே அவர்களுடைய யாரு அப்துல் முத்தலிப் சொல்லாஹோ தன்னுடைய பேர குழந்தை அப்துல் முத்தலிப்புக்கு ஒரு தாயை தேடி மக்காவையில் ஒரு இடத்துக்கு போகின்றார்கள் அந்த சந்தர்ப்பத்திலே சொல்லலாக வளைவத்தில் அவர்கள் பிறப்பதற்கு சில மாதங்களுக்கு முன்னதாக தகப்பனை இழந்து விட்டார்கள் வளைவத்திலும் அவர்களை கொண்டு போய் வைத்திருக்கிறார்கள் சொல்லலாக வளைவத்தில் அவர்களில் காட்டப்பட்டது யாருமே எடுக்கவில்லை அங்கே எடுக்கக்கூடியவர்கள் சும்மா அடுக்க மாட்டார்கள் அவர்களுக்கு ஏதாவது ஒரு வருவாய் வர வேண்டும் அந்த பெற்றார்கள் மாதான ஒரு தொகை பணத்தை கொடுக்க வேண்டும் இந்த பிள்ளைக்கு வாப்பா இல்ல இந்த அப்பாவால என்ன எங்களுக்கு தர முடியும் இந்த தாயால என்ன தர முடியும் இந்த அநாதை குழந்தை எடுத்தா எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று எல்லா பெண்களும் எடுக்காம அப்படியே சென்று விட்டார் இனியமானவர்களே அதுக்கு பின்னால அதாவது சொல்லலாம் வலிவசலம் அவர்களே அலிமா நாயகி அதாவது கோத்திரத்தை சேர்ந்த ஒரு குழந்தை இருந்தது அவர்களிடத்திலும் வேகமாக ஓடாத கழுதை வருகின்ற போது ஏனைய தாய் மாறுபட்டு வருகை தந்தார்கள் ஆனால் அந்த தாய் வந்த கழுதை பிந்துவிட்டது அவர்களிடத்திலே இருந்த அந்த பெண் ஒட்டகம் அந்த ஒட்டகத்திலும் பால் இல்லை இரண்டு நாட்களாக அவர்கள் கொஞ்சம் பத்தியோடு இருக்கின்றார்கள் எல்லா குழந்தைகளையும் எடுத்து சென்று விட்டார் இவர்கள் தாமித்து வந்ததுனால் சொல்லவாக அடைவதே எல்லா தாய்மார்கள் காட்டப்பட்டது அவர்கள் யாருக்கும் எடுக்கவில்லை சென்று விட்டார் இறுதியா ஹலிமா ஹோதயத்தால் ஆண் தாயுடைய கணவர் சொல்லுகிறார்கள் இந்த குழந்தை எடுப்போம் நாம் எங்களுக்கு எல்லாம் வரக்கூடிய பின்னராக இந்த குழந்தை அவர்கள் எடுக்கின்றார்கள் எடுத்த போது அல்ல எண்ணில் அடங்காத வரக்கத்தை எல்லாம் கொடுத்தார் அந்த கழுதை வந்திச்சோ அதை வேகமாக அந்த கழுதையை சந்திச்சு எந்த அளவு கிதாபுகள் எழுதப்பட்டிருக்கிறேன் ஏனிய கழுதைகளையும் ஏனைய ஒட்டகங்களையும் முன்னிச்செல்ல கூடிய தைரியத்தான் அதே போன்ற ஒட்டகத்தில் பால் திறக்கவே பால் திறந்து அவங்களும் குடைத்து அடுத்தவர்களும் குடிக்க கொடுத்தா அதே அந்த தாய்க்கு பால் சுரம்பு எந்த அளவுண்டா சொல்லுவாக அழைவத்தை அவர்களுக்கு கொடுத்து அவருடைய குழந்தை அவருடைய குழந்தைகளுக்கு கொடுத்து இன்னும் பால் விஞ்சுகின்ற அளவுக்கு அல்ல அவருடைய பால் சுரக்க வைத்தால் கலிமானவர்களே களிமான சொல்லுகொண்டார்கள் நாங்கள் ஒரு பஞ்ச காலத்தில் இருந்தோம் கடுமையான பஞ்சம் ஒரு வெள்ளி கழுதையில் அமர்ந்து வந்தோம் அல்ல அந்த கழுதையை ஒரு தலை ஒரு வீரம் போட்டு ஓடக்கூடிய ஒரு கழுதையாக அல்ல அந்த கழுதையை மாட்டினான் எங்களது குழந்தை பசியால் அழுது கொண்டிருந்தது அந்த குழந்தைக்கு கூட சொல்லலாம் அல்ல எனக்கு மார்புறத்திலே பால் சுரக்கத்த பிள்ளைக்கு கொடுத்தான் அதே இந்த நிலையில் சிரமங்களுக்கு தீர்வு அல்லா தருவான் என்று நம்பிக்கையோடு அந்த குழந்தை எடுத்தேன் இப்படிப்பட்ட சிறப்புகளை எனக்கு தந்திருக்கிறான் என்பதாக எல்லாம் சொல்லுகின்றார் தெரிய மாணவர்களே செல்லாஹூ வளைவதாயம் குழந்தை பருவம் கணிக்கிறது ஒரு நாள் செல்வல்லாஹு வளைவதாயகி மக்காவில் உள்ள ஒரு பகுதிக்கு கொண்டு போய் செல்கின்றான் கொண்டு போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் கண்ணி எந்த அளவு அந்த குழந்தைக்கல்லா சிறிய பிராயத்திலே ஒரு ஏற்பாடை பண்ணுகிறான் அந்த காலத்தில் நியோசி பாடல்கள் சில இடங்களில் போகும் அந்த சந்தர்ப்பத்தில் சொல்லலாம் வலைவசலம் அவர்கள் அப்படியே தூங்கிடுவார்கள் அல்ல அந்த இசைகளை கேட்க விடாம அப்படியே அந்த குழந்தைக்கெல்லாம் தூக்கத்தை கொடுத்துருவான் ஹலிமார்த்தால அவங்களுடைய குழந்தை வீட்டில் உம்மா போற இடங்கள்ல எங்கட தம்பி முஹம்மது தூங்கிடுறாரு உம்மா கனிமணவர்களே அல்ல சின்ன வயதுல அந்த காதால அருவறுப்பானத கேட்கூடாது என்பதற்காக சொல்லக்கூடிய இந்த குழந்தைய வளர்ப்பு குழந்தைய என்னுடைய மார்புகத்துல வச்சா அந்த புள்ள வாயை திறக்காம அப்படியே வாயை மூடிக்கொள்ள என்ன அதிர்ச்சி பார்த்தா வெனியமானவர்களே என்னுடைய குழந்தை அலிமாயுடைய குழந்தைக்கு பால் இல்லாமல் போய்விடும் அந்த குழந்தையுடைய பாலை நான் குடித்துவிடக் கூடாத விடயத்திலும் அந்த பிள்ளையுடைய உணவுடைய உரிமை விடயத்திலும் திரு புராயத்திலே அல்லா நபிக்கு அப்படிப்பட்ட ஒரு பேரிதலை எல்லாம் கொடுத்தார் கனியமானவர்களே அல்லாஹ் அவர்கள் அப்படி சிறப்பானவர்கள் அந்த சிறந்த ஒரு நபியைத்தான் நானும் நீங்களும் பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம் அல்லாஹு வளைகூஸ் அவர்கள் கொலைமாக்கள் எழுதுகின்றார்கள் சொல்லல்லாஹோலைத்தனுடைய நெஞ்சி மூணு சந்தர்ப்பத்திலே பிளக்கப்பட்டதாக ஒருமுறை சொல்லல்லாங்க ஹலிமாரியெல்லாம் அவனுடைய பிள்ளைகளோடு விளையாடி கொண்டிருக்கிறாங்க சுமார் நாலு வயது நாலு வயதில் விளையாடி கொண்டிருக்கின்ற போது சொல்லல்லாஹோலைகளுடைய நெஞ்சி பிழக்கப்பட்டு அப்படி நெஞ்சி நெஞ்சியில இருந்து அந்த உடம்பில இருந்து சைத்தானுடைய ஊச்சலாட்டை ஏற்படுத்தக்கூடிய ஒரு துண்டை கலட்டி ஜிபி அலுவலர்கள் போகக்கூடிய சந்தர்ப்பத்துல அவருடைய கல்விய நெஞ்சு பிழைக்கப்பட்டு ஜம் ஜம் நீரினால் கழுவப்பட்டது மூணாவது சந்தர்ப்பம் சொல்லல்லாஹு வலையோஸ் அவர்களுக்கு வகி இறங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள்ல வகை இறங்குவதற்கு முன்னதாக அவருடைய நெஞ்சு பிளக்கப்பட்டு சுத்தப்படுத்தப்பட்டதாக அவர்கள் தெளிவாக இருக்கிறார் எனவே அன்பானவர்களை சொல்லலாம் அவர்களது வாழ்க்கையில ஏராளமான படிப்பிலைகளை நாங்க படிக்க வந்திருக்கிறோம் எனவே நபிகள் நாயம் சொல்லலாம் வரைவசலம் அவர்களை பற்றி நாளே மறுமையில் அல்லாஹ் எங்களுக்கு கேட்க இந்த நபியை பற்றி நீங்க என்ன சொல்கின்றீர்கள் எனவே நபியுடைய வரலாறு நாங்கள் படிப்போம் நபியுடைய வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கையில வரோரும் அதற்காக கண்ணியமான அல்லாஹர்களே நதிசலாஹ் எந்த அளவின்னால் சல்லாவை அதிசயமாக அண்ட அன்றைய காலத்தில் வாழ்ந்து யகுதிகள் கூட பார்த்தார்கள் ஒருமுறை மக்காவில இருக்கக்கூடிய ஒரு யகுதி சொல்லாஹலை கிடைத்திருக்கிறார்கள் என்ற செய்தி அறிந்ததும் அவர்களை பார்க்க வேண்டும் என்று எடுத்து அந்த குழந்தையுடைய பார்க்கின்றனர் பார்க்கின்றார்கள் அந்த இடத்திலே முகமது வா என்று எழுதப்பட்டது அடையாளம் உடனே அந்த சுபசோகனம் உண்டாவதாக குறைச்சிகளுடைய பரம்பரையிலிருந்து ஒரு நபி பிறந்து விட்டார் இறுதி நபி உதித்துவிட்டார் பிரகாசம் அந்த உதித்து விட்டது என்பதாக அந்த எவூரி சொல்லி அந்த மக்கா முழுவதும் முழங்க ஆரம்பித்தார் கனியமானவர்களை இப்படி சொல்லலாக அலைவத்தவர்கள் முழு உலகுக்கும் அறிகமாக அறிமுகமாகின்றதாக சொல்லிய பிறப்பிலே படித்த நிறைய அதிசயங்கள் அது மாத்திரமல்ல நபிகள் நாயம் சொல்லலாக வாழ்க்கையில ஏராளமான அதிசயங்களை பார்க்க முடிகிறது நான் ஆரம்பத்தில் சொல்லினேன் அநியாயம் செய்யக்கூடியவர்களை மன்னிக்கக்கூடிய தன்மை ஏராளமான வரலாறு ஒரு வரலாறு நினைவுபடுத்தலாம் நினைக்கிறோ அலைவசலாம் அவர்களை அவரை மன்னித்தார்கள் அவருக்கு கிடைக்கோ அலைவசலம் அவர்கள் என்று சொல்லக்கூடிய யூத மதத்தை படித்த ஒரு ஆளி கடன் கொஞ்சம் வாங்கியிருந்தார்கள் கடன் கொஞ்சம் வாங்கி அந்த கடனுடைய தொகையும் குறிக்கப்பட்டு கடன் கொடுக்க வேண்டிய தினமும் குறிக்கப்பட்டது கடனுடைய தொகையும் குறிக்கப்பட்டு கடன் குடுக்க வேண்டிய தினமும் குறிக்கப்பட்டது இந்த சந்தர்ப்பத்தில் கண்ணியமானவர்களே இரண்டு அல்லது மூணு நாளைக்கு முன்னதாக அந்த செய்தி குணா என்று சொல்லக்கூடியவர் வருகிறார் சொல்லலாம் மகிழ்ச்சி அந்த சந்தர்ப்பத்தில் சொல்லலாம் அந்த இடத்துக்கு வந்து சொல்லலாம் வளைவசலம் அவர்களை கடுமையாக ஏற்றினார்கள் என்னுடைய உரிமையை தரக்கூடாதா எடுத்த கடனை தரக்கூடாதா என்று சொல்லலாம் வளைவசலம் திட்டி தீர்த்து உறுத்து கழுத்துகள் நாயகமே உங்களுடைய பிரிவை நான் பயப்படுகிறேன் உங்களுடைய பிரிவை நான் பயப்படவில்லை என்றால் கருத்தை நான் எடுத்திருப்பேன் என்று சொன்னார்கள் சொன்னதுக்கு பின்னால் அமைதியாக இருக்கிற உமரே என்று இரவு எல்லாம் அமைப்பிடித்தார்கள் அதுக்கு பின்னால் நீங்கள் செல்லுங்கள் உங்களுடைய கடனை நான் ஒப்படைக்கிறேன் என்று சொல்லாஸ் அவர்கள் அந்த ஜெய்தி முனு தானாவை அனுப்பிவிட்டார் அனுப்பினதற்கு பின்னால் உமர கூப்பிட்டு சொல்ல பயன் செஞ்சார் ஏ உமரே இரவு நீங்கள் ஜெய்தி முனு தானாவுக்கு சொல்லி இருக்க கடனை அழகா கேட்க தெரியாதா கடன் நீ கொடுக்க தெரியாதா என்ன பார்த்து கேட்கக் கூடாதா நீங்க நடந்து கொண்ட விதம் நல்லதில்ல உமர் என்று சொல்லலாம் கூப்பிட்டு கடன் இதை எனக்கு நான் இருபது சா கூடுதலாக தருங்க இருபது சா என்ற கண்ணியமானவர்களே நோங்குடைய காலத்துல நாங்க கொடுக்க கூடியாத்து பித்தருடைய ஒரு அளவுதான் ஒரு தா கொடுக்கூடிய இருபது மடங்கு கொடுத்து அனுப்பினார் அப்படியே கொண்டு போய் கொடுக்குறான் கேட்குறாருக்கு இருபது சா கூட போன இல்ல நான் அவங்கள பயமுறுத்தாட்டிய உடனே அதை அவரை கபூர் சந்தித்து நவியோட ஓடி வந்து செலுக்குறாரு நாளைக்கு முன்னால வந்திருக்கிறார் கொடுக்கப்பட்ட முன்னால வந்திருக்கிறார் ஒரு கேட்கூடிய முறையும் தவறு யாருடைய தவறு தவறு ஆனா மன்னித்தார்கள் அவருக்கு ஒரு நிதாயத்தை கிடைக்கி பின்னார் சகாதியாக மாறினார் மன்னிப்பாரு அது மாத்திரமல்ல இன்னும் ஒரு வரலாறுகளுக்கு பார்க்கலாம் கண்ணியமானவர்களே மக்காவில நபி சொல்லல்லாக அலை வசதும் அவங்கள மேட மேடை ஏசி பிரிந்த ஒருவர் தான் அதாவது எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒருவர் தான் மக்காவுல பசார் பசார் வழியாக மேடை போட்டு செலவாக வழி வந்த அவர்களை ஏசியவர் ஒத்தையில ஒரு வீட்டுல போய் இல்ல ஒரு பசார்ல இல்ல மக்கா முழுவதும் மேடை போட்டு ஏசியவர் இந்த சந்தர்ப்பத்தில் அவர் ஏசி கொண்டிருக்கிறார் ஏசி கொண்டு சில காலம் போகுது அதற்கு பின்னால கதருடைய யுத்தம் நடக்குது அந்த சொல்லக்கூடிய திரைபுடிக்கப்பட்டார் அந்த சந்தர்ப்பத்தில் முறை குடும்பம் பார்த்து சொல்கிறார் நாயகமே மக்காவுல மேலே போட்டு அவர் இன்றைக்கு திரைபுடிக்கப்பட்டிருக்கிறார் நீங்க அனுமதி தந்தா அவருடைய பல்ல நான் உடைச்சிருவேன் சொன்னார் அவரை மன்னிச்சு அவரை மன்னித்து விட்டுருவோம் இன்னைக்கு எங்களுக்கு ஏசுறார் நாளைக்கு ஒரு நாள் எங்களை புகழுவார் என்று சொல்லி அவர் அப்படியே சிறையில் எடுத்து வெளியில விட்டான் அதுக்கு பின்னால சில காலம் போய் சொல்லலாம் சந்தர்ப்பத்தில் குறைச்சி சொல்லக்கூடியவர் அந்த சந்தர்ப்பத்தில் பயன் செய்கிறார் முருத்ததாக கூடிய சந்தர்ப்பத்துல சிலர் இவர் பயன் செய்கிறார் உண்மையான நபி இஸ்லாம் உண்மையான மார்க்கம் எனவே இஸ்லாத்து எல்லாரும் பின்பற்றி கடைசியாக இஸ்லாத்துக்கு வந்துட்டு ஆரம்பமாக பட்டியல நீங்க யாரும் சேர்ந்துடாதீங்க என்று கண்ணியமானவர்களே அந்த சுகைலிபு அந்த அதாவது அம்று அல் குறைச்சி சொல்லக்கூடியவர் கண்ணியமானவர்களை காலத்துல இஸ்லாத்தி ஆதரவு வைத்து வபாசுக்கு பின்னால அவர் கண்ணியமானவர்களை மிகச்சிறந்த ஒருவராக போட்டப்பட்டார் சொல்லல்லாக மன்னி எனவே நாங்களும் மன்னிக்கவே மன்னிக்கின்ற கண்மை இருக்கு ஹைபர்ல ஒரு சம்பவம் நடக்குது நீங்க எல்லாருக்கும் தெரிந்த சம்பவமா இருக்கும் ஒரு பெண் என்ன செய்கிறான்டாஹளுக்கு ஆட்டில நஞ்ச போட்டு கொடுக்கறான் சாப்பிடுறாங்க சிலர் இறந்து விட்டாங்க தெரியுது நஞ்சு தான் தரப்போட்டி இருக்குது என்று உடனே ஹிஜாமா இஸ்லாமிய மருத்துவ தான் துண்ணத்தான் ஒரு மருத்துவம் ஹிஜாமா ரத்த குத்தி எடுக்கிறாங்க அப்படியே இறக்காக இல்ல அதுக்கு பின்னால சொல்லலாக வளைவசிரியை சந்தர்ப்பத்திலயும் சொன்னாங்க அந்த ஆட்டில போட்டு தங்க நஞ்சு என்னுடைய உடம்ப பலம்பாக்குது என்பம் இருக்குதுன்னு சக்கராசிரியும் சொன்னாங்க அந்த வருத்தத்தை தரக்கூடிய ஒரு நஞ்சு சொல்லலாக வரைவசன அவங்க அநியாயம் செய்யற யாருக்கும் நேரடியாக தங்கடியை கொடுக்க மாட்டாங்க காரணத்தை கேட்பாங்க ஏன் உடனே அந்த ஒரு ஒரு நபி நபி பெண்ண கூப்பிடுறீங்க ஏற்படுத்தியிருக்க கூடாது நான் தந்த நஞ்சி உண்மையில நன்றாக இருந்து உங்களை இறக்க செய்தா நீங்க நபி இல்ல நீங்க நபியாக இருந்தா என்னுடைய நஞ்சு குடும்பம் படிக்க கூடாது என்பதற்காகத்தான் சந்தேன் அந்த பெண்மணியாலே போல் எங்களுக்கு அடிக்க தேவையில்லை எங்களை ஒடுக்க படிச்சு முருக தேவையில்லை எங்களை கடின கேட்டு வர தேவையில்லை எங்களுக்கு ஒரு வார்த்தை சொன்னாலே போது எங்க ஒரு சந்தை போறது பாக்குறதுக்கு எனவே கணியமானவர்களை நல்ல பண்பாடுகள் என்கிற வாழ்க்கையில நாங்கள் எடுப்போம் அப்படி இல்லைன்னா பேசுவதில் வாழ்க்கையில நாங்கள் நிறைய முறைப்படுத்துவோம் எல்லா சந்தர்ப்பத்திலும் முன்மாதிரியாக போலவேன் ஒரு சந்தர்ப்பத்தில அபுலகுடைய மனைவி ஜமீன் விரைவு சுமக்கக்கூடிய பெண் சல்லாஹை வசல்லம் அவர்களை எதற்கு வருகிறான் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க சொன்னா சொன்னா அமைதி ஆயிரீங்க அல்லா என்ன பாதுகாப்பா அல்லாஹ் மீது பாறை சாட்டினா கண்ணியமானவர்களே அந்த தாய் அகூலகபுரிய மனைவி மனது செல்லலாக பார்த்தா கல்லை ஓங்கி அடிக்கிற மாதிரி மனதுக்கு பின்னால ஒன்றுமே செய்யல கல் அப்படி தூக்கி வீசிதான் அவ போயிட்டாங்க கேட்டாங்க நாயகமே என்ன அதிசயம் அவ அந்த வேகத்துக்கு ஒன்றுமே செய்யல அப்படியே போயிட்டாவே என்று அந்த சஹாபாக்கள் செல்லலாகோ அலைவசலம் அவர்களை பார்த்து கேட்டார் அப்போல் செல்லலாகோ அலைவசலம் அவர்கள் சகாபாக்களை பார்த்து சொன்னார்கள் என் அருமையை சோழர்களே கண் கர்மியாதி உள்ள ஒருவர் எப்படி சூரியனை நேரடியாக அதே போல யார் எனக்கு அநியாயம் செய்ய வருகிறாங்களோ அவங்களுடைய பிரணாசத்தாலா கொடுத்துருக்கான் ஒரு முறை ஆய்சாரிகள் அங்காங்க அவங்களோட வீட்டுக்கு என்ன செய்றாங்க தெரியுமா அவங்கள காணா போன ஒரு ஊச்சி கொண்டிருக்கிறான் சொல்லுவதாக வலை வசதம் அப்படி வீட்டுக்க நுழைறான் நுழையக்கூடிய ஊச்ச தேடி நயம் சொல்லலாம் இல்லாம தர பார்த்து கேட்டாங்க என்ன தேதி எடுத்தீங்க இல்ல நாயகமே என்ன ஊச்சங்க காணாம போச்சு இந்த வீட்டுக்க அத தேடி கொண்டிருந்தேன் அத காண கிடைக்கல நீங்க வீட்டுக்க நுழைஞ்சீங்க உங்களோட பிரகாசத்தால உங்களோட ஒளியால அந்த ஊசி முன்ன ஆரம்பிச்சு உடனே அந்த ஊச கை கடுத்துகி என்று சொன்னியமானவர்களே அந்த அளவு பிரகாச அல்லா நபியுடைய மேனில வச்சிருக்கிறான் நபியுடைய வாழ்க்கையில வச்சிருக்கிறான் நபியுடைய பார்வையில வச்சிருக்கிறான் நபியுடைய கேள்வியில வச்சிருக்கிறான் அது மாத்திரம் அல்ல நவிய யாரெல்லாம் பின்பற்றுகிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ் மிகப்பெரிய முன்மாதிரி வச்சிருக்கிறான் அதனால அல்லா பரிசு அலப்பில வர்றாங்க நீங்க அல்லா விரும்பக்கூடியவர நபிய நாயகமே என்னுடைய அடியார்களுக்கு சொல்லுங்க நீங்க அல்லா விரும்பக்கூடியவங்களா இருந்தா நீங்க அல்லாவா எடுத்துக்கொள்ள கூடியவங்களா இருந்தா நீ என்ன பின்பற்றுங்க வாழ்க்கையை பின்பற்றுங்க அப்படி பின்பற்றினா என்ன பெரிய மாநாடு அல்லாஹ் உங்களை அல்லாஹுடைய விருப்பம் கிடைச்சித்தான் அதை விட வேற என்ன விருப்பம் எங்களுக்கு தேவை அது மாத்திரமா அல்லாஹுடைய விருப்பம் முதலாவது நடப்பது என்னோம் அல்லாஹான் எங்களுக்கு செய்ய அதுதானே நாங்கள் சொல்வது இதற்காக எங்களை பாவங்கள் எல்லாம் நீங்கி நாங்க சுத்தவாரியாக நோய் முடிப்பதற்காக சுத்தவாரியாக துவா செய்வதற்காக சதர்கா கொடுப்பதற்காக நாங்கள் நல்லவரா மாறுவதற்காக கண்ணியமானவர்களே யாரெல்லாம் நபருடைய வாழ்க்கையே தன்னுடைய வாழ்க்கையாக அறிந்து கொள்றாங்களோ நிச்சயமாக கண்ணியமானவர்கள் அவர்களை விரும்புகின்றார் அல்லாவுடைய பாவங்களை மன்னிக்கின்றான் எனவே சொல்லலாக வலையை மன்னித்தார்கள் நாங்களும் மன்னிப்போம் சொல்லலாக வாலேசன் விட்டு கொடுத்தார்கள் நாங்கள் விட்டு கொடுப்போம் அந்த தன்மையினுடைய வாழ்க்கையில வரணும் அப்படி இல்லைன்னா அதிச்சயமாக மாற்றம் வராது எனவே கண்ணியமானவர்களே சொல்லல் ஆகோ அலைவச அதிசயங்களை சிறப்புகளை நாம பார்த்தோம் எனவே சொல்லல் ஆகோ அலைவதெல்லாம் அவர்களுடைய அந்த பிரிவையும் அவருடைய பிறப்பையும் நினைவுபடுத்துகின்ற ஒரு காலத்திலே நாங்கள் எதிர்க்கிறோம் எனவே இந்த காலத்தை சொல்லல் ஆகோ அலைவதையை சொல்ல எங்களை மட்டும் எடுத்துக் கொள்வோம் தொழாத மக்கள் இந்த மாதத்திலே தொரதையாளிகளாக மாறுவோம் பாவத்திலே இருக்கின்றவர்கள் பாவத்துக்கு முத்துப்புள்ளி வைத்து நாங்கள் நல்லவர்களாக மாறுவோம் அப்படி இல்லை என்றால் சக்கராத்திலே அல்லாஹூடத்திலே நாங்கள் அவகாசம் கேட்போம் சக்கராத்திலே ஒவ்வொரு மனிதர்களும் கவலைப்படுவார்கள் கவலை இல்லாம யாருடைய உரிய உயிரும் பிரியாது அவரை கேட்டார்கள் சஹாபாக்கர் தலவாக பார்த்து கேட்டாரோமா அப்படி என்ன கவலை நல்லவங்களும் கெட்டவர்களும் தெரியும் போது கவலை இருக்கலாம் நல்லவர்களுக்கு ஏன் கவலை என்று சொல்லாஹோலே சொல்ல அவர்களிடத்துல சகாபாக்க கேட்ட போது சொல்லல்லாஹோட சொன்னார்கள் நல்லவர்கள் கவலைப்படுவார்கள் எங்களை செஞ்ச நன்மையை கூட்டிக் கொள்ளக்கூடாதா கொடுத்த சதற்காவ கொஞ்சம் கூட கொடுத்துருக்க கூடாதா தொழுக தொழுகையோட கொஞ்சம் முன்பின் சுனத்துக்களை தொகுதி இருக்கக்கூடாதா ஓதியை குரான் திராவத்துடன் கொஞ்சம் கூடுதலா குரவான் உதவி கூடாதா செஞ்ச சமூகத்தேவையான கொஞ்சம் கூடுதலா சமூகத்தேவை செஞ்சிருக்க கூடாதா என்ற ஒரு கவலை அதே பாதிகள் ஒரு கவலை கொடுவான் எத்தனையோ சந்தர்ப்பத்தை அல்லா தந்தான் எத்தனையோ முகாரணத்தை தந்தான் எத்தனையோ உங்காவை தந்தான் எத்தனையோ ரமலான தந்தான் எத்தனையோ அபியூனில் அவுவல் அல்லா தந்தான் அதை ஒரு சௌபாவாக நான் அடித்துக் கொள்ள இல்லையே என்ற ஒரு கவலை பாவிக்க இருக்கும் எனவே கண்ணியமானவர்களே இந்த மாதத்தை ஒரு சௌபாவாக அடித்து எங்களை மாற்றிக்கொள்வோம் செலவு ஆகும் வலியுடைய பிறப்பு எப்படி அற்புதமானதோ அவருடைய வபாத்து எப்படி அற்புதமானதோ அவருடைய முழு வாழ்க்கையும் அற்புதமானது எனவே அந்த அற்புதமான வாழ்க்கையை நாங்கள் பின்பற்றுவோம் முழு உலகத்திலே வாழக்கூடிய வர்கள் அல்லாவை களிமாவை பொறுவானை பள்ளியை தெரியாதவர்கள் அவர்களுக்கு விளங்கப்படுத்துவது அவருக்கு பண்பாடை காட்டுவத பொறுப்பாக இருக்கிறது இஸ்லாத்தை மார்க்கத்தை எங்களுடைய பயான்களாலும் எத்துலால் மார்க்கட்டை அவர்களை கொண்டு வந்து சேர்ப்பது எங்களுடைய பண்பாடால் எங்களுடைய பேச்சுவார்த்தையால் எங்களுடைய கொடுக்கல் வாங்கலால் எங்களுடைய நடையால் எங்களுடைய பயணங்களால் எங்களுடைய நல்ல நல்ல சிந்தனைகளால் கண்ணியமானவர்களே எனவே மேடை பேசுவதால் அதேபோல் மீடியாக்கள் எழுதுவதால் இஸ்லாம் வளரப்போவதல்ல மாறாக நாங்கள் எங்களை மாற்ற வேண்டும் நாங்கள் ஒவ்வொரு ஒரு மாத வேறு என்னுடைய கொடுக்கல் வாங்கல் மாற வேண்டும் எங்களுடைய வார்த்தைகள் மாற வேண்டும் நல்ல வார்த்தைகள் பேச வேண்டும் யாருக்கும் அநியாயமான முறை ஏற்றிவிடக் கூடாது ஒரு மண்ணிக்கு இந்த தன்மை வரணும் எங்களோட மனை ஒரு தவறை செஞ்சுட்டாலா மன்னிப்போம் எங்களுடைய புள்ள ஒரு தவறை செஞ்சிட்டா மன்னிப்போம் ஊர்ல சில விடயங்கள் வருகிறதா விட்டு கொடுப்போம் எனவே கண்ணியமானவர்கள் இந்த தன்மைகளை உருவாக்குகின்ற போதுதான் நிச்சயமாக ரவி உனில் அவ்வளவு வசந்தமான ஒரு மாதமாக அந்த மாதம் இருக்கும் அப்படி இல்லை என்றால் வெறுமனே சொல்ல வரலாறை பேசி இந்த காதால பேசி இன்னொரு காதால விற்ற அது செய்தியாக போயிடும் எனவே கண்ணியமானவர்களே இந்த பொசுபாவை எங்களுக்குரிய ஒரு சௌபாவாக சல்லாஹ் வழிய குறைப்பை நினைவுபடுத்தினேன் சல்லல்லாஹூவத்தோட அதிசயமான வாழ்க்கையை நினைவுபடுத்தினேன் இந்த அதிசயமான வாழ்க்கை என்னையும் உங்களையும் சுவருக்கம் ஆக்குவானாக அல்லாஹ் இந்த வாழ்க்கையினூடாக சல்லாஹ் வலிவத்தினுடைய சிறப்பினூடாக எங்கள் அனைவர்களுக்கு சுவர்க்கத்தை நசீபாக்கிடுவாயாக யா அல்லா எல்லா சந்தரம்கபியுடைய வாழ்க்கையை முன்மாதிரியாக கொள்ளக்கூடிய ஆக்கிருவாயாக யா அல்லா நாளைய வறுமையிலே இந்த நபியை பற்றி கேட்கின்ற போது பதிரி கொடுக்கக்கூடிய நாவையும் அனைவருக்கு தந்துருவாயாக எல்லா நிலைமைகளும் குடும்பத்துல எங்களுடைய தொழிற்துறவுகள்ல எங்களுடைய பாவனைகள் எல்லா சதுரப்பங்கள் நபியுடைய அந்த வாழ்க்கையை போலேயே எங்கள் ஆக்கிர்வாயாக யாழா நாளைய வறுமையிலாஹ் கையினால அவதூர் கவுரல நீர் குடிக்கக்கூடிய பாக்கியை தந்துருவாயாக யாழா நாளே வறுமையில ہے ہے یا اللہ آمین آمین ஆக்கிடுவாயாக பொருத்தமானவர் ஆகிடுவாயாக